வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்தி சேவை அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பூசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்றி பதினோராவது விழாவை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்தனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பதினேழு பேரை கைது செய்த இலங்கை படையினர் அவர்களது மூன்று விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் எனவும் அது காலையிலா இரவிழா என்பதை தமிழக அரசே முடிவு செய்யலாம் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது சேலம் ரயிலில் வந்த ரிசர்வ் வங்கி பணம் 5.78 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மத்திய பிரதேசத்தில் பிடிபட்ட தலைவன் மொஹர் சிங் உட்பட 5 கொள்ளையர்களை பதினான்கு நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் மேலும் காய்சலை கட்டுப்படுத்த இரண்டு லட்சம் தடுப்பு மருந்துகள் இருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தீபாவளி போனஸ் தொடர்பாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கத்தினருடன் இன்று மதியம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்திய செய்திகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மினி சர்ஜிக்கல் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீது இந்திய விமானப்படை குண்டு மழை பொழிந்துள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுற்றுச்சூழலுக்கு அதிகம் கேடு விளைவிக்காத பட்டாசுகளை மத்திய ஆராய்ச்சி நிறுவனமான அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் சி எஸ்ஐ ஆர் உருவாக்கியுள்ளது இவை வழக்கமான பட்டாசுகளை காட்டிலும் விலை குறைவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மும்பை பந்த்ரா பகுதியில் உள்ள குடிசை பகுதியில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஒன்பது தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கருத்து கூறியதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமித்ஷா மீது தேச வழக்கு பதிவு செய்யக்கோரி பீகார் மாநில நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் தூர்தர்ஷன் ஒளிப்பதிவாளர் உட்பட மூன்று பேர் பலியாகினர் இவர்களில் இரண்டு காவல் படையினரும் அடங்குவர் சபரிமலை கோயில் நடை ஐந்தாம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணிக்கு ஏழுநூறு போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் ரயில் பயணங்களுக்கு பார் கவுன்சில் அடையாள அட்டையை வழக்கறிஞர்கள் பயன்படுத்தலாம் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்தியாவின் குடியரசு தினத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக அமெரிக்க அதிபர் டிரம்பை அழைத்திருந்த நிலையில் அவர் மறுத்துவிட்டார் என்று வெளியான செய்தியை வெள்ளை அதிபர் வெள்ளை மாளிகை மறுத்துள்ளது ஈராக் எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள ஹிஜான் பகுதியில் இருந்து ஐ பயங்கரவாதிகளை விரட்டியடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ஆதரவு படையினர் நாற்பத்தி பேரை அவர்கள் கொன்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகொரியாவில் சிறைவாசம் அனுபவித்தபோது அமெரிக்க மாணவர் ஓட்டோ வார்பியர் சித்திரவதைக்கு ஆளானதாகவும் அதுவே அவர் உயிரிழக்க காரணம் எனவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருப்பதை வடகொரியா மறுத்துள்ளது லஞ்ச வழக்கு தொடர்பாக பனை எண்ணெய் நிறுவன உயர் அதிகாரி ஒருவர் உட்பட ஏழு பேரை இந்தோனேஷிய ஊழல் ஒழிப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஊழல் வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஐந்தாண்டு சிறை தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் அவரது தண்டனையை இரட்டிப்பாக்கி அந்நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காற்று மாசால் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆறு லட்சம் குழந்தைகள் உயிரிழந்ததாக உலக சுகாதாரத்துறை அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது வணிகச் செய்திகள் கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்தியர்கள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு சீன போன்களை வாங்கி குவித்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது மோட்டார் வாகன உதிரிபாக தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் சுந்தரம் பாஸ்ட்னர்ஸ் நிறுவனத்தின் தனிப்பட்ட நிகர லாபம் செப்டம்பருடன் முடிவடைந்த காலாண்டில் இருபத்தி உயர்ந்துள்ளது ஆன்லைன் வர்த்தகத்தில் பல கோடி ரூபாய் குவித்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து கோலோச்சி வரும் நிறுவனர் ஜெப் பெசோசக்கு இரண்டு நாளில் ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் இடையே ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இந்த ஒப்பந்தம் அதிவிரைவு ரயில் கடற்படை கூட்டு ஒப்பந்தம் ஆகிய அம்சங்கள் அடங்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தேசிய சப் ஜூனியர் ராங்கிங் பேட்மிண்டன் போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்பூரில் நடந்தது இதில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் தமிழக வீரர் சங்கர் இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு இருபத்தி ஒன்றுக்கு என்ற நேர் சீட்டுகளில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த அங்கிட் மோன்டலை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித் டேவிட் வார்னர் கேமரோன் பான் கிராப்ட் ஆகியோருக்கு எதிரான தடைகளை நீக்க வேண்டும் என ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது உலக இறுதி டென்னிஸ் தொடரில் அமெரிக்காவின் ஸ்லோன் ஸ்டீபன்ஸை வீழ்த்திய உக்ரைன் வீராங்கனை எலினா ஸ்விட்லோனா சாம்பியன் படத்தை கைப்பற்றினார் திரைச்செய்திகள் விஜய் நடித்துள்ள சர்க்கார் படப்பிரச்சினையில் முடிவு காணப்பட்டுள்ளது நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது எழுத்தாளர்களுக்கு சமூக பொறுப்பு அவசியம் என இயக்குநர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார் அவரது நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் இளம் எழுத்தாளர்களுக்கான பயிலரங்கு நடைபெற்றது செல்பி எடுக்க முடி முயன்றவரின் செல்போனை தட்டிவிட்ட செயலுக்காக நடிகர் சிவகுமார் வருத்தம் தெரிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு குவியல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்வி மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நக்கினி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்